வணக்கம் நேய்திலி நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினாறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முதல் வாக்கிய பஞ்சாங்கம் ராமலிங்க முனிவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டு கூட்டுப்படைகள் அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த கூட்டுப்படைகள் பிரெஞ்சு படைகளை ஆல்புவேரா என்ற இடத்தில் இடம்பெற்ற தோற்கடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நியூயார்க்குக்கும் லண்டனுக்கும் வழக்கமான விமான சேவையை ஏர் இஸ்ரேல் நிறுவனம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலிபோர்னியாவில் ஹியூஸ் ஆய்வுக் தியோடர் நைமன் என்பவர் முதலாவது லேசர் ஒலிக்கதிரை இயக்கி காட்டினார் ஆயிரத்தி ஆண்டு சீனாவின் கலாச்சார புரட்சியின் ஆரம்பத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அடிப்படையில் சிக்கிம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குவைத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியினரும் கோயில்களில் அர்ச்சகராக தகுதியுடையவராக அறிவிக்க அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்திற்கு அருகில் ஏழு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் வெனிரா ஐந்து விண்கலம் வெள்ளி கோலில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு எண்டவர் விண்வெளியோட தனது முதலாவது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பியது இதே எண்டவர் விண்வெளியோடம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே பதினாறாம் தேதி தனது இருபத்தி ஐந்தாவது மற்றும் இறுதி விண்வெளி பயணத்தை தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நட்வர் சிங் இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு ஜோசப் பியூரியே பிரெஞ்சு கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரெட்ரிக் ஹாப்கின்ஸ் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அனுராதாரமணன் தமிழ் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் மலேசியாவில் ஆசிரியர் தினம் என்று மேலும் உலக காமன்வெல்த் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயத்திலே